வைத்திருக்கிற போது காதில் பட்ஸு போடலாமான்னு கேட்டிருக்கிறாங்க அதை வந்து தவிர்க்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை அவர் விட்டு அழுக்க அவர் எடுத்த பிறகு திரும்ப இரண்டாவது முறை அதே அழுக்கோடு அந்த பட்ஸை உள்ளே செலுத்துவாரே அந்த முதலாவதாக எடுத்த அந்த அழுக்கு உள்ளே சென்று விடும் பட்சத்தில் நோன்பு வாய்ப்பு இருக்குது நோன்பு எதனால் முறையும் சொன்னால் காது மூக்கு வாய் போன்ற இயற்கையான துவாரங்கள் இந்த துவாரங்கள் வழியாக எந்த பொருள் போனாலும் உள்ள முறிஞ்சிடும் என்பது நம்முடைய சட்டங்கள் விளக்கக்கூடிய அடிப்படை அதனால பட்ஸு போடுறதுனால சில நேரங்களில் நோன்பே முறிந்துவிடக்கூடிய ஆபத்தும் உண்டு நோன்பு வைத்திருக்கிற பகல் பொழுதுகளில் பட்ஸு போடக்கூடாது உள்ளாக அலம்